வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகித்தன தனித்து இருக்கும் போது நண்பரை கண்டியுங்கள் ஆம் தனித்து இருக்கும் நண்பரை கண்டியுங்கள் என்கிறார் சைரஸ் நன்றி வணக்கம்